வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை 27, ஏழு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் எதிரிகளாக கருதப்பட்ட பதினேழாயிரம் பேரை தூக்கிலிட ஆதரித்தமைக்காக மேக்ஸிமிலியன் ரோப்ஸ்பியர் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து பனாமா நோக்கி சென்று கொண்டிருந்த கோல்டன் கேட் என்ற கப்பல் மெக்சிகோவில் தீ பிடித்து மூழ்கியதில் இருநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு இரண்டாவது ஆங்கிலேய ஆப்கானிய போரின் போது மாய்வான்ட் என்ற இடத்தில் ஆப்கானிய படைகள் பிரிட்டிஷ் படையினரை வென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃப்ரெட்ரிக் பாண்டிங் தலைமையில் டொரண்டோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களினால் இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கொரிய போர் முடிவுக்கு வந்தது ஐக்கிய அமெரிக்கா சீனா மற்றும் வடகொரியா ஆகியவற்றுக்கு இடையில் போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டது தென்கொரியா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டாலும் உடன்பாட்டை மதிப்பதாக வாக்குறுதி அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரியாவில் மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் நிலை கொண்டிருந்த இரண்டாம் உலக போரின் நட்பு நாடுகளின் படைகள் அங்கிருந்து விலகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விடுதலை புலிகளின் முதலாவது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டது யாழ்ப்பாணம் மாநகர தலைவர் அல்பிரட் துரையப்பா சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலைகள் இரண்டாம் நிகழ்வாக இரண்டாம் கட்ட படுகொலைகள் நடந்தன இதில் பதினெட்டு தமிழ் கைதிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ட்ரினிடாட் அண்ட் டொபேகோவில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடத்திய ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் பிரதமர் மற்றும் அமைச்சர்களை பனைய கைதிகளாக ஆறு நாட்கள் வைத்திருந்தனர்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 தமிழக கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு சோமசுந்தர பாரதியார் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு வெள்ளைச்சாமி கொடைவள்ளல் சமூக சேவகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு மவுனி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செல்லையா இராசதுரை இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருச்சி சங்கரன் தமிழக மிருதங்க கலைஞர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்பரட் துரையப்பா இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய பறவையியல் வல்லுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு மீ கல்யாண சுந்தரம் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டாக்டர் ஏபிஜே பிஜே கலாம் தமிழக அறிவியலாளர் மற்றும் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஞான கூத்தன் தமிழக கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் வியட்நாம் நாட்டில் தியாகிகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே